வணக்கம் ஞான பிரகாசம் தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஆறு அஞ்சு பதினெட்டு தமிழர்களின் சாகாக்களை நாலாந்தேதி போட்டதோடு நின்றுச்சு நினைக்கிறேன் அஞ்சாந்தேதி நேற்று பதிவு போட முடியல இன்றைக்கி அதை தொடர்ந்து பார்க்கலாம் மனம் அறிவு என்னன்னு கேட்டிங்கன்னா மனசு வந்து நினைக்கும் அறிவு வந்து அதுக்கு துணை நின்று அதை செஞ்சு கொடுக்கும் மனம் வந்து உணர்வின் உணர்வின் பட்டது உணர்வு மனசில் நினைப்போம் அதை வாங்கினா தேவலாம் அது வந்து வெறுமனே உணர்வு அல்லது ஆசை அல்லது வேட்கை என்ன சொல்லுவோம் வேட்கை விருப்பம் சரியா அதுக்கு அறிவு தான் துணை நிற்கும் அந்த கார் வாங்கணுமா அதுக்கு முதல்ல பணம் வேணும் பணத்துக்கு என்ன செய்யணும் அடுத்தது அறிவு என்ன செய்யும் அதுக்கு வடிவமைச்சு கொடுக்கும் மனசு இந்த நிமிஷத்தில் அம்மாவை நினைக்கும் அப்பாவை நினைக்கும் தொலை தூரத்தில் உள்ள தன்னுடைய குழந்தைகள் நினைக்கும் தன்னுடைய மனைவியை நினைக்கும் தன்னுடைய உறவுகளை எல்லாம் நினச்சி பார்க்கும் எப்போவோ நினச்சி வாழ்ந்து எப்போவோ இருந்த அந்த சுகங்களையெல்லாம் நினச்சி பார்க்கும் அறிவு அதையெல்லாம் மீண்டும் வேணும்னா கொண்டு வந்து கொடுக்கும் அல்லது நம்ம மனதுக்குள்ளே நினைக்கிற கற்பனையாக நினைக்கிற அந்த விருப்பங்களை அதற்கான வழிமுறைகளோடு கருவிகளோடு தொழில்நுட்பங்களோடு கொண்டு வந்து அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு தலைவனை போல அறிவு ஒரு சேவகனைப் போல விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு எப்படி சொல்லுவோம் ஒரு ஒரு விரும்புகின்ற ஒருவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற ஒரு தொண்டனைப் போலவும் தலைவனை போலவும் எப்படி வேணாலும் அது நின்று செயலாற்றி அந்த விருப்பத்தை நிறைவேற்றி வைக்கும் இது மாதிரியே உடம்புலையும் உயிருங்கிற உடம்புலேயும் மனசுங்கிற ஒன்றும் அறிவுங்கிற ஒன்று இயங்கும் மனசு என்னெல்லாம் நினைக்குதோ அதையெல்லாம் நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம் வாழ்நாள் முழுவதும் ஒரு ஊருக்கு போகணும்னு நினச்சா உடனே போவோம் ஒரு இடத்துக்கு வரணும்னு நினச்சா வருவோம் இது வேண்டாம்னு நினச்சா செய்ய மாட்டோம் இப்படி மனசில் என்னெல்லாம் நினைக்கிறோமோ அதெல்லாம் செஞ்சிகிட்டே இருப்போம் வாழ்நாள் முழுவதும் ஒரு கட்டத்தில் ஒரே ஒரு கட்டத்தில் மட்டும் மனசு நினைக்கிறத செய்ய முடியாமல் போயிடும் எப்பன்னு தெரியுதுங்களா அப்போ தான் தெரியும் மனது வேறு நம்ப வேறு அப்படிங்கிறது அப்போ தான் தெரியும் அப்போ நம்பனா யாருங்கிறது அப்போ தான் புரியும் மனசு வேறு நம்ம வேறுங்கிறது அப்போ தான் புரியும் அது வரைக்கும் மனசோடையே நம்ம போயிட்டுருப்போம் மனசு நம்மளும் ஒன்று நினச்சிகிட்ருப்போம் அந்த நேரத்தில் தான் மனசு வேறுங்கிறதே புரியும் படுத்த படுக்கையாக காய்ச்சலில் இருக்கும்போது மனசு எந்திரிச்சவே நடந்தால் தேவலாம் நினைக்கும் நம்மளால எந்திரிக்க முடியாது அப்போ நம்பனால் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு உண்மைதான் நம்பங்கிறது உடம்பு நான் நீங்கள் சொல்கிறது மனசு கிடையாது உடம்பு நான் உங்களை மற்றவங்க பார்க்குறதெல்லாம் உடம்பு நான் உங்கள் குழந்தைங்க உங்களை கண்டுக்கிறது உங்கள் உடம்பு நான் திருக்குறளை எழுதின திருவள்ளுவனை அடையாளம் காட்டுனது திருவள்ளுவனுடைய உடம்பு சரியா அப்போது இந்த நான் என்கிற உடல் அழியாமல் இருக்கிற வரைக்கும் தான் என்னை உலகம் பார்க்கும் என்னை பிரபஞ்சம் பார்க்கும் நான் என்கிற உடல் அழிஞ்சு போச்சுனாலே நான் மாயப்பொருளாகி விடுவேன் இதனால தான் பதினெட்டு சித்தர்களும் காயமே கோயில் அப்படின்னு சொன்னாங்க ஊனுடம்பு ஆலயம் அப்படின்னு சொன்னார் சரியா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் தெல்ல தெளிந்தாருக்கு சீவன் சிவலிங்கம் கல்லப்புலனைந்தும் காளா மணிவிளக்கே உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்தும் காளா மணிவிளக்கே ஒரு வரையும் விட்டுட்டேன் வள்ளல் பிறனாருக்கு வாய் கோபுர வாசலுங்கிறத விட்டுட்டேன் முதல் இதில் நினச்சிக்கோங்க இப்போது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா உடம்பு தான் உடல் தான் ஊன் உடம்பே ஆலயம் இதுவே கோயில் அப்படின்னாங்க அப்போது ராமலிங்கமும் இந்த உடலை பொண்ணை போல பாதுகாக்க வேண்டும்ங்கிறார் திருமூலர் உடம்பார் அழின்னு உயிரார் அழிவருங்கிறார் இப்போ உடம்பை பாதுகாத்தா உயிர் அது உள்ளே தங்கும் அப்படிங்கிற ரகசியத்தை ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டாரு இந்த உடம்புக்குள்ளே உயிர் தங்குகிற வித்தைய யார் சொல்லிக் கொடுப்பான்னா மனசு விரும்புச்சுன்னா அதை அறிவும் சொல்லி கொடுக்கும் இந்த மாதிரி மனதின் விருப்பத்திற்கேற்ப அறிவை துணை கொண்டு உடலை நிலைநிறுத்துகின்ற பல்வேறு விதமான கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் தந்திரங்களையும் இலக்கணங்களையும் செயல்முறை சாத்தியங்களையும் மருந்துகளையும் வகுத்தவர்கள் சித்தர்கள் அவங்க எல்லா இதனால தான் அவங்க எல்லாமே சித்தர்களை வந்து நம்ம தனிமைப்படுத்தி பார்க்குறோம் உலகத்தில் உள்ள மரங்கள் பிரிந்து தனித்து நின்றவர்கள் சித்தர்கள் பூமி அழிஞ்சிரும் உடம்பு அழிஞ்சிரும்னு சொன்னப்ப அழியாமல் இருக்கும் அப்படின்னு சொன்னவங்க சித்தர்கள் அதனால தான் சித்தர்கள் மட்டுந்தான் உலகத்திலேயே பொருள் முதல்வாதிகள் அதாவது எல்லா எல்லாமே அழிந்துவிடும் என்ற கொள்கையிலிருந்து மாறுபட்டு அழியாத்தன்மையுடைய ஒன்றை நிலைக்கும் அழியாத்தன்மையே நிச்சயமானது அழியா தன்மையே உண்மையானது அழியா தன்மையே முடிவானது அழியா தன்மை என்பது சாத்தியம் அப்படின்னு சொன்னது சித்தர்கள் மட்டும்தான் அந்த அழியாத்தன்மையை உடம்புல கொண்டு வந்தால் உயிர் தானாகவே அங்கே குடியிருக்கோம் அப்படிங்கிறது சித்தர்களுடைய பொருள் சரியா அதனால உடம்பார் அடியின்னு உயிரார் அழிவர் அப்படின்னு சொன்னார் இப்போவும் நமக்கு இதயத்தில் பிளாக் வந்தால் பயப்படுறோம் அட்டாக் வந்தால் செத்து போயிடுறோம் அப்போது உள்ளுறுப்பு செதைஞ்சிதுன்னா இயங்கு மறுத்தால் நம்ம அழிவு நிச்சயம் அதனால் உடம்பை பாதுகாத்தா உயிர் அதுக்குள்ளே தங்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான கருத்து அப்படி பாதுகாத்தும் மரணம் வருகிறதே அது சரியா சரியான முறையில் நாம் பாதுகாக்கவில்லையா அல்லது வேறு வகையிலாக மரணம் வருகிறதா இதை நாளைக்கு தொடர்ந்து பார்ப்போம் உங்களுடைய புரிதலுக்காக காத்திருக்கிறேன் நன்றி